ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி ஒன்றில் சோவியத் அதிபர் மிக்கேல் கார்பச்சேவ் கிருமியா என்ற சுற்றுலா மையத்தில் ஓய்வு கைது செய்யப்பட்டு வீட்டு காவலில் வைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யூகஸ்லவியா தலைநகர் பெல்கிரேடில் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்நாட்டு அதிபர் ஸ்லோபடான் மிலோசிவிச் பதவி விலக வலியுறுத்தி பேரணி நடத்தினர் இரண்டாம் ஆண்டு ரஷ்யாவின் எம்ஐ இருபத்தி ஆறு ரக ஹெலிகாப்டரை செசினிய தீவிரவாதிகள் ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தினர் இதில் நூற்றி பதினெட்டு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக சீனாவும் ரஷ்யாவும் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் ஐந்து விண்கலம் பெல்கா ஸ்ட்ரெல்கா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 தம்பையா இலங்கை தமிழ் கல்விமான் இறையியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஆர்வில் ரைட் விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்களில் ஒருவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சத்தியமூர்த்தி அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சி சுந்தரலிங்கம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் சிங் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சங்கர் தயால் சர்மா இந்தியாவின் ஒன்பதாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ச அகத்தியலிங்கம் தமிழக மொழியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஜி கே மூப்பனார் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கா கலிய பெருமாள் மலேசிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு பில் கிளின்டன் அமெரிக்காவின் நாற்பத்தி இரண்டாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுதா மூர்த்தி இந்திய சமூக சேவையாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அ பூ நாயகம் வரலாற்று வரைவாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு சத்ய நாதெல்லா இந்திய அமெரிக்க தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுவலட்சுமி வங்காள திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆண்டு பிளைஸ் பாஸ்கல் பிரான்ஸ் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுவாமி சாரதானந்தர் சுவாமி ராமகிருஷ்ணரின் நேரடி சீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வைணு பாப்பு இந்திய வானியலாளர்